என இமர்லர்கள் என்னிடம் கூறினார் அர்ஜு எனும் இடம் மதினாவிலிருந்து ஹல்வா செல்லும் வழியில் அமைந்துள்ளது பாதையின் வலப்புறம் அமைந்துள்ள அப்பள்ளி அருகே கற்கள் நாட்டப்பட்ட இரண்டு மூன்று அடக்கு தலங்கள் உள்ளன அப்பாதையிலிருந்து பல கிளை பாதைகளும் பிரிகின்றன அக்கிளை பாதைகளில் ஒன்றில் இபுன் உமரது எல்லாகும் அவர்கள் நடந்து போய் அர்ஜியனும் ஊருக்குள் நுழைந்து ஓடை கரையில் அமைந்துள்ள அப்பள்ளி வாயிலில் சூரியன் சாய்ந்து நண்பகலானதும் தொழுவார்கள்